ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஷண்ணவதி தர்ப்பண முறையை பார்த்துனு வரும் அதாவது வருடத்தில் தொண்ணூற்றி ஆறு ஸ்ராத்தங்களை செய்து வருவதுதான் ஷண்ணவதி தர்ப்பணம் என்று சொல்கிறோம் அதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம் முதல்ல அமாவாஸ்யா அதுதான் ஆரம்பம் ஷண்ணவதியில் பொதுவாகவே அனைத்து பித்திருக்காரியங்களுக்குமே பிரகிருதி இந்த தரிசம்தான் பிரகிருதி அப்படின்னா அடிப்படை அடிப்படையாக நாம் இந்த அமாவாஸ்யா என்று செய்யக்கூடியதான தரிசஸ்ராத்தத்தை அடிப்படையாக கொண்டு தான் அனைத்தையுமே செய்கிறோம் அதுதான் நாம் லோக்கத்திலேயே வருடா வருடம் நம் தாயார் தகப்பனார்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணுறபோது இரண்டு விதங்களை நாம் கடைபிடிக்கிறோம் அதாவது பிண்டபித்ஞ விதானம் அப்படின்னு ஒன்று மாசிஸ்ராத்த விதானம் அப்படின்னு ஒன்று இந்த இரண்டு விதானம்தான் ஸ்ராத்தத்திற்கு மாசிஸ்ராத்த விதானம் அப்படின்னா எப்படி இதை நாம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அநேகமாக ஸ்மார்த்தர்கள் எல்லோருமே அதாவது எஜுர்வேதியாக உள்ளவர்கள் கடைபிடிக்கக்கூடியதான ஸ்ராத்தம் மாசிஸ்ராத்த விதானம் அப்படின்னு பேர் அதாவது ஆறு பிண்டப்பிரதானம் அல்லது ஏழு பிண்டப்பிரதானத்தை செய்து செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் அதுக்கு அதற்கு மாசிஸ்ராத்த விதானம் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் லௌக்கிகமாக நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் பிண்டபிதஜ விதானம் அப்படின்னா மூன்று பிண்ட பிரதானம் செய்து செய்யக்கூடிய ஸ்ராத்தம் இந்த பிண்டபிதிரு யஜ விதானம் அப்படிங்கிறது தான் தரிசஸ்ராத்தம்னு நாம் அமாவாசை அன்னிக்கு செய்கிறோம் இந்த அமாவாசியா அன்னிக்கு செய்யக்கூடியதான தரிசஸ்ராத்தம் தான் அனைத்து ஸ்ராத்தங்களுக்கும் பிரகிருதி அப்படின்னு பெயர் அதிலிருந்து தான் ஆரம்பமானது அனைத்து ஸ்ராத்தங்களுமே இந்த அமாவாஸ்யா அன்னைக்கி நாம் செய்யக்கூடியதான தர்ப்பணத்திற்கு தரிசஸ்ராத்தம் அப்படின்னு பேர் அந்த அமாவாஸ்யா எப்போ எப்போ இருக்கணும் அப்படின்னா அபராண்ண காலத்தில் இருக்கணும் அனைத்து பிதகாரியங்களுக்குமே அபராண்ண காலத்தில் அந்த திதி இருக்கணும் என்பதுதான் கட்டுப்பாடு அபராண்ண பிதாந்தூ யா அபராண்ண அனுயாயினி சாக்ராஹ்யா பித்திருக்காரியேது நபூர்வாஸ்தா அனுயாயினி அப்படின்னு அபராண்ண காலத்தில் அந்த திதி இருக்கணும் அதாவது அமாவாஸ்யா திதியானது அபராண்ண காலத்தில் இருக்கணும் இரண்டு நாள் அமாவாஸ்யா வருது அது என்னைக்கு அப்படின்னா அதை நிர்ணயம் செய்து தான் நமக்கு பஞ்சாங்கத்திலேயே போட்டிருப்பாள் தரிசஸ்ராத்தம் அப்படின்னு போட்டிருப்பாள் நாம் பஞ்சாங்கத்தில் உள்ள கருப்பு புள்ளியை பார்த்து நாம் நிர்ணயிக்கக்கூடாது தரிசஸ்ராத்தத்தை ஏன்னா இரண்டு நாளில் வந்ததுன்னா அதாவது சதுர்தசியோடு சேர்ந்து அமாவாசையை வந்தால் அதற்கு சினிவாலின்னு பேர் திருஷ்டச்சந்திரா சினிவாலி நஷ்டச்சந்திரா குகூர்மதா அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது சதுர்தசி அன்னைக்கு சந்திரன் இருக்கும் திதி இருக்கிற போது சந்திரன் ஆகாசத்தில் தெரியும் அதற்கு தான் திருஷ்டசந்திரான்னு பேர் அப்படி சதுர்தசியோடு சேர்ந்து அமாவாசியா வந்தால் அதற்கு சினிவாலி அப்படின்னு பேர் மறுநாளைக்கு குஹூஹுனு பேர் அப்படிலாம் தர்மசாஸ்திரம் நிர்ணயிக்கிறது இதை நாம் குழப்பிக்கப்படாது இதெல்லாம் பார்த்து அப்படிங்கிறதுக்காகத்தான் பஞ்சாங்கத்திலேயே நமக்கு நிர்ணயம் செய்து கொடுத்துடுறா என்றைக்கு தரிசி சிர்தம் அப்படிங்கிறத அது என்றைக்கி போட்டிருக்குன்னு பார்த்து நாம் பண்ணணும் அதற்கு என்ன காலம்னா அபராண்ண காலம் அபராண்ணத்தில் அமாவாஸ்யா என்று இருக்கோ அன்றைக்கு தான் தர்ப்பணம் அனைத்து வேதக்காரர்களுக்கும் அனைத்து சூத்திரக்காரர்களுக்கும் ஒரே நியமம் தான் இது தர்மசாஸ்திரத்தை பொறுத்த மட்டில் வேதத்திற்கு வேதம் வாரியாக மாறி வராது ரிக்வேதிகளுக்கு ஒரு மாதிரி தர்மசாஸ்திரம் எஜுர்வேதிகளுக்கு ஒரு மாதிரி தர்மசாஸ்திரம்னு கிடையாது அனைத்து வேதக்காரர்களுக்கும் ஒரே தர்மசாஸ்திரம்தான் ஒரே நியமம்தான் அதேபோல் அனைத்து சூத்திரக்காரர்களுக்கும் தர்மசாஸ்திர நியமங்கள் ஒன்றுதான் அதில் மாறுதல் கிடையாது அதேபோல் ஸ்மார்த்தர்களுக்கு ஒரு தர்மசாஸ்திரம் தெலுங்கு பேசுபவர்களுக்கு ஒரு தர்மசாஸ்திரம் கன்னடம் பேசுபவர்களுக்கு ஒரு தர்மசாஸ்திரம் அப்படி கிடையாது அனைத்து பேர்களுக்கும் தர்மசாஸ்திரம் என்பது ஒன்றுதான் அடிப்படையாக ஒரே வாரியாகத்தான் தர்மசாஸ்திரம் இருக்கு சில இடங்களில் சிலது அதிகமாக சேரும் சிலது குறையும் அது அந்த தேச ஆச்சாரத்தை பொறுத்து மாறுபடும் அதுவும் தர்மசாஸ்திரத்தில் காண்பிச்சிருக்கும் இப்போ உதாரணத்திற்கு நாம் ஒரு சுமங்கலிகளுக்கு சிராத்தம் செய்கிற போதோ அதன் ஸ்ராத்திற்கு மறுநாள் சுமங்கலிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு புடவை வாங்கி கொடுத்தோ பண்ணுறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது அது ஸ்மார்த்த ஆச்சாரத்திலே இருக்குது அதற்கு பிரமாணம் ஒரு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது தெலுங்கு பேசுபவர்கள் அவர்களெல்லாம் சுமங்கலிகளை உத்தேசித்து ஸ்ராத்தம் பண்ணுற பிராமணர்கள் போஜனம் பண்ணுறபோது சமகாலத்திலே ஒரு சுமங்கலிகளுக்கு சுமங்கலிக்கும் போஜனம் பண்ணுற பண்ணி வைக்கிறது அப்படின்னு ஒரு நியமம் இருக்குது அதற்கும் தர்மசாஸ்திரத்தில் பிரமாணம் இருக்குது அப்படி அந்தந்த தேசாச்சாரப்படி இவைகள் மாறுபடும் இது போல் நிறையா மாறுபடுறது உதாரணத்திற்கு சொன்னேன் ஆனால் இது அனைத்துமே தர்மசாஸ்திரத்தில் காண்பிக்கப்பட்டு இருக்கணும் அப்படி காண்பிச்சுருந்தால் அதை நாம் எடுத்துக்கலாம் தவறில்லை ஆனால் இந்த தர்மசாஸ்திரம் என்பது வேதம் வாரியாகவோ சூத்திரம் வாரியாகவோ பேசக்கூடியதான பாஷை வாரியாகவோ மாறுபடாது ஒரே நியமம்தான் அபராண்ண காலத்தில் எப்போ அமாவாஸ்யா இருக்கோ அன்றைக்கு தான் தரிசஸ்ராத்தம் என்பது ஒரே நியமம் அப்படி அமாவாஸ்யா அதை பஞ்சாங்கத்தில் நமக்கு காண்பிச்சுருப்பா அன்னைக்கு செய்யக்கூடியதான தர்ப்பணம் தரிச தர்ப்பணம் அப்படின்னு பேர் அதில் எந்த மாறுதலும் வராது இதில் எப்போது மாறுதல் வரும் அப்படின்னா ஒரே மாதத்தில் இரண்டு அமாவாசை வந்தால் அப்போது எந்த அமாவாசையை பண்ணணும் என்று நமக்கு சந்தேகம் வரும் அதற்கு என்ன பதில்னால் இரண்டு அமாவாசையுமே செய்துவிட வேண்டியது தான் அது பதிமூன்றாவதாக வரக்கூடியதான அமாவாசியா வருடத்தில் பன்னெண்டு அமாவாசை வரும் பொதுவாக இந்த அதிக மாதம் அல்லது மல மாதம்னு சொல்கிறோமே இந்த அதிக மாதம் வர்ற பொழுது இரண்டு அமாவாசையாக வரும் அந்த இரண்டு அமாவாசையிலுமே நாம் தர்ப்பணம் செய்திட வேண்டியது அது பதிமூன்றாவதாக வரக்கூடியதான அமாவாசையான பேர் அதாவது இரண்டு அமாவாசை வர்றதில் முதல்ல வரக்கூடியதான அமாவாசைக்கு அதிகம்னு பேர் இரண்டாவதாக வரக்கூடியதான அமாவாசைக்கு நிஜம்னு பேர் அது இரண்டிலுமே தர்ப்பணம் செய்துட வேண்டியது தான் அப்போ பொழுது தொண்ணூற்றி ஆறுக்கு அதிகமாக வருமே அப்படின்னு நமக்கு தோணும் தொண்ணூற்றி தான் வரணும் என்று கட்டுப்பாடு இல்லை அடிப்படையாக குறைஞ்ச பட்சம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மேலும் வரும் அப்படி இந்த தரிசஸ்ராத்தம் அப்படி அமாவாசை அந்த தரிச தர்ப்பணத்தை செய்துட வேண்டியது இதில் எங்கே சந்தேகம் வரும்னா பிரத்யாப்திக ஸ்ராத்தம் தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து நாம் செய்யக்கூடியதான பிரத்தியாப்திக ஸ்ராத்தத்தை எப்போது செய்யணும் அப்படின்னுங்கிறதுல தான் நமக்கு சந்தேகம் வரும் வருடா வருடம் தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து நாம் செய்யக்கூடியதான பிரத்தியாப்திக ஸ்ராத்தத்தை ஒரே மாதத்தில் இரண்டு திதிகள் வந்தால் எந்த திச்சியில் அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்